ித்திரை முதிரீந்தமஹே நமக்கு மெனிம் தமின் நுனியன் யனத்துடைய வரிசையாக சொல்லிட்டு வர்றார் சித்த உபரமாக ஆத்ம தரிசனம் ஆத்ம துஷ்டிகி ஆத்தியம் சுகம் தத்வனிஷ்டா இதெல்லாம் வேதாந்தம் படித்து ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டு பண்ணுற தியானத்தினால் வரக்கூடிய பிரயோஜனங்கள் இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு பலன் சொல்கிறார் ஒன்று நிரதிசய லாபகா இன்னொன்று ஆத்தியந்த துக்க நிவத்தி அப்படின்னா என்ன ஒப்புயர்வற்ற லாபம் கிடைத்தற்கரியதை பெற்றுவிடுகிறான் அது மாத்திரமில்லை எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் அவனை கொஞ்சம் கூட அசைக்கிறதில்லை அதனால அவன் பாதிக்கப்படுறதில்லை இந்த ஞானம்ங்கிறது துக்கத்தை நன்றாக தாங்கக்கூடிய ஸ்டாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கிறது அதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் என் லப்துவா தத்தா அப்பறம் லாபம் அதிகம் ந எதை அடைந்த பிறகு அதை உயர்ந்ததாக அடைய வேண்டியது ஒன்று மேலாக இல்லை என்று எவன் கருதுகிறானோ இதுக்கு மேலே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை அடைந்த பிறகு அதை காட்டிலும் இதற்கு மேல் அடையக்கூடியது ஒன்றுமில்லை என்று எவன் கருதுகிறானோ உணர்கிறானோ இந்த ஸ்லோகங்கள்லாம் பூர்த்தியாகிறதில்லை ஏன்னா அந்த இருபத்தி மூணாவது தம் வித்தியாத் அப்படிங்கிறதுல தான் பூர்த்தி ஆகிறது இந்த இருபதாவது ஸ்லோகத்திலிருந்தே எல்லாமே அந்த தம் வித்தியாதில் தான் முடிகிறது அதை தியானத்தின் பிரயோஜனம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதில் சேர்த்துக்கணும் அப்புறம் அடுத்த வரி சொல்கிறது எஸ்மின் ஸ்திதா எதில் நிலைத்திருந்தால் எந்த ஒரு ஞானத்தில் நன்றாக ஸ்திரமாக இருந்தால் குருணாப்பி துக்கேன ந விச்சால்யத்தே குருணாப்பின்னா எவ்வளோ பெரிய துக்கேன துக்கம் வந்தாலும் துக்கத்தினாலும் ந விச்சால்யத்தே கொஞ்சம் கூட அசைறதில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் பாரதியார் சொல்கிறார் அந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கூட மனம் கலங்கிறது இல்லை எதையும் தாங்கும் இதயம்னு சொல்கிறோமே அந்த எதையும் தாங்கும் இதயம்னா வாழ்க்கையில் வர்ற துன்பங்களெல்லாம் அவனால் தாங்கிக்க முடிகிறது அதுக்கு காரணம் இந்த அத்வைத பிரம்ம ஜான பலம்தான் திருவள்ளுவர் இதனுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கடும் திருக்குறளில் இருக்கிற இடுக்கன் அழியாமை இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அழிவிலான் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடுடைத்து இப்படிலாம் நிறைய அழகான திருக்குறள் இடுக்கன் அழியாமையில் இருக்குது பொருட்பாலில் இருக்கு இந்த குரல் ஒரு அரசன் எதுக்கும்லங்கக்கூடாதுங்கிறத சொல்கிறபோது திருவள்ளுவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார் அதையும் இதையோடு இணைச்சி பார்க்கலாம் ஆக ஒப்புயர்வற்ற லாபம் எப்பேற்பட்ட துன்பமும் மனதின் ஆழத்திற்கு சென்று தாக்காத தன்மை அதற்கு காரணம் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த அத்வைத பிரம்மஜானத்தினுடைய ஆழ்ந்த தன்மை அதனால் கிடைச்ச ஒரு பலம் மகா கவச்சம் என்று சொல்லலாம் ஆகவே இது தியானத்தினுடைய பிரயோஜனம் இன்னும் ஒரு பிரயோஜனம் சொல்ல போகிறார் அதோட இந்த பிரயோஜன விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பூர்த்தியாக போகிறது நாளைக்கு அதை தொடர்ந்து படிப்போம் भगवान நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் என்